வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் யார் குற்றமற்றவர்கள் அப்படின்னா குற்றமற்றவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களை தாங்கிக் கொள்வார்கள் அல்லது மற்றவர்கள் மீது கரிசனம் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு நண்பர்களும் நீண்ட நாள் நண்பர்கள் அதுல ஒரு நண்பன் என்ன செய்து விடுகிறான் ஏதோ ஒரு பொருள் சேர்க்கையின் காரணமாக அல்லது மற்றவர்களின் தூண்டுதல் காரணமாக சிறிய தவறி செய்து விடுகிறான் அந்த தவறி செய்து ஒன்றும் தெரியாதது போல இருந்து விடுகிறான் பிறகு அந்த குற்றத்தை யார் செய்தது என்ற விவாதம் வரும் பொழுது தன்னோடு பழகிய நண்பன் மீது அந்த தவற்றினை போட்டு அந்த நண்பனும் சரி நண்பனாயிற்றே சொல்லிவிட்டான் என்று ஏற்றுக்கொள்கிறான் அதனால் அந்த நண்பன் மிகப்பெரிய துயரங்களை எல்லாம் அடைகிறான் காலங்கள் கழிந்து கொண்டே செல்கிறது இருவருக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடு அதனால் பிரிந்து விடுகிறார்கள் பிறகு இந்த குற்றம் சாட்டிய நண்பர் வாழ்வில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டு ஏதோ ஒரு வேலை தேடி சென்று கொண்டிருக்கிறார் அங்கே வேலை தரக்கூடிய இடத்திலே குற்றம் சாட்டப்பட்ட நண்பர் இருக்கிறார் அவரை பார்த்தவுடன் இவருக்கு குற்ற உணர்ச்சி மிகவும் அதிகமாகிறது இவரிடம் போய் நாம் எப்படி வேலை கேட்பது வேலை கேட்டால் எப்படி இருந்தாலும் இவர் தரப்போவதில்லை ஏனென்றால் நாம் இவர் மீது தேவையற்ற குற்றங்களை எல்லாம் விட்டோம் அப்படின்னு சிந்திச்சுட்டே போறார் ஆனாலும் கூட நாம் ஒருவேளை கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் ஒரு வேலை கேட்கிறார் அந்த நண்பரோ முகம் மலர்ச்சியோடு நினைக்காமல் அந்த நபருக்கு வேலை கொடுக்கிறார் வேலை கொடுத்த பிறகுதான் கேட்கிறார் நான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டேன் ஆனாலும் கூட நீங்கள் எனக்கு வேலை தருகிறீர்களே அப்படின்னு கேக்கும் பொழுது அவர் சொல்றாரு என் மீது குற்றம் சாட்டியதும் எனக்கு துன்பம் அளித்ததும் நீ செய்த தவறாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட அதே தவற்றினை நான் உனக்கு செய்யக்கூடாது நான் உனக்கு துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனை வேலைக்கு அமர்த்தி கொண்டார் இது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம இருந்து பழகிக்கணும் நம் கண் முன்னே நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்தாலும் கூட நாம அதே தீங்க திருப்பி அந்த நபர்களுக்கு செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா நாம் குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம் ஒருபொழுதும் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் கூட அந்த நபர்களுக்கு நாம் ஒரு பொழுதும் தீங்கு செய்யக்கூடாது அவ்வாறு தீங்கு செய்து விட்டோமானால் அந்த தீங்கு செய்தவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன நிச்சயமாக ஒரு வேறுபாடும் இருக்க போவதில்லை ஆகையால் ஒரு பொழுதும் மற்றவருக்கு தீங்கு செய்யக்கூடாது குறிப்பாக நமக்கு தீங்கு செய்தவருக்கு அவர்களுக்கு நினைக்க மாட்டார்கள் தீங்கு செய்யாமல் இருப்பதுதான் மாசற்றவர்களின் கொள்கை அப்படின்னு சொல்றார் அத்தகைய உயர்ந்த கொள்கையினை நம்முடைய வாழ்விலும் லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு தீர்வு செய்ய நினைக்க கூட கூடாது அவ்வாறு நினைத்து விட்டோமான கருத்தின் செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் மீண்டும் குரல் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் இந்த நாள் இணைய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி